ஆனால் ஒருவருக்கும் அவரின் சகோதரருக்கும் பகைமை இருக்கும் மனிதரை தவிர அவ்விருவரும் இணக்கமாகும் வரை அந்த இருவரும் ஒற்றுமையாகும் வரை என்று அல்லாஹ் கூறுவான் முஸ்லிம் இரண்டு ஐந்து ஆறு ஐந்து முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் ஒவ்வொரு வியாழந்திங்கள் கிழமைகளிலும் செயல்கள் பற்றி அல்லாஹுவிடம் பரிசீலிக்கப்படும் என்று உள்ளது